தொண்ணூற்றி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இரண்டு கணுக்கால்களுக்கு கீழ் எந்த ஆடை இறங்கிவிடுகிறதோ அது நரகில் உள்ளதாகும் என்று நபிசல்லும் அவர்கள் கூறினார்கள் அவ்வாறு அனுபவர் நரகிற்கு செல்வார் என்று அடை குறிப்பிடப்பட்டிருக்கிறது